வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோவை பிரம்ம நிகையே வாசிஷ்டாய நமோ நம வசிஷ்டருடைய வம்சத்திலே பிறந்தவர் வேதவியாசர் ஐந்தாவது வேதமாம் மகாபாரதத்தையே நமக்கு ஈந்தார் பெரியோர்களெல்லாம் நமக்கு சொத்து கொடுத்திருக்கிறார்கள் எப்படி பெற்ற தந்தையின் தாயும் மகனுக்கோ மகளுக்கோ சொத்தை விட்டு செல்லுகிறார்களோ அது கொண்டு மக்கள் வாழ்கிறார்களோ அத போல் பக்தர்களும் நமக்கென்ன சொத்து விட்டு சென்றிருக்கிறார்கள் ஆனால் இந்த சொத்தை காப்பது கஷ்டமே அல்ல பணம் என்னும் சொத்தை காப்பதற்கு பல இன்னல்களை சந்திக்க வேண்டி வரும் ஆனால் நூல் என்னும் சொத்து உபதேசங்கள் செல்வம் பக்தி என்னும் பெரும் சொத்து இதை காப்பதற்கோ மற்றொருத்திரடத்தில் பகிர்ந்துகொள்ளுவதற்கோ எந்த கவலையும் படவேண்டாம் தீர்ந்து போய்விடுமே குறைந்துபோகுமே அழிந்துபோகுமே பறித்து போவார்களே எந்த கவலையும் படத் தேவையில்லை இப்படி உயர்ந்த சொத்தை நிலைபெற்ற அழியாத சொத்தை விட்டுச் சென்றிருக்கும் புகழ் இருக்கும் நாமும் அவர்களுக்கு என்றும் நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் அப்படி ஒரு சொத்துத்தான் யபிரம் அதில் தற்போது நாம் எழுபத்தி மூணாவது கேள்விக்கும் பதிலையும் பார்க்க வேண்டும் அழகான கேள்வி சுலபமான பதில் எழுபத்தி மூணு எதாலே ஒரு தன் சொர்க்கத்துக்கு போவதில்லை பல பேரும் சொர்க்கம் செல்ல வேணும்னு ஆசைப்படுவார்கள் இந்த இடத்தில் சொர்க்கத்துக்கு போவதில்லை என்று சொல்லி இருந்தாலும் அது வெறும் இந்திரப்பட்டனமான சொர்க்க புரியாது கீழே பல தடவை சொல்லி இருக்கிறேன் நாம் கோவிலுக்கு போறோம் சொர்க்கவாசல் திரண்டார்கள் என்ன விட்டு கோவில்கள் எல்லாம் அநேகமா மார்கழி மாசம் இந்த உற்சவம் நடக்கும் பகல்பத்து ராப்பத்து உற்சவத்துக்கு அத்தியன உற்சவம்னு பேர் ஓரொரு கோவிலில் பெருமாள் ஆழ்வார்களுடைய நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தையும் கேட்பார் அத்தியாபக சுவாமிகள் அரையர் சுவாமிகள் இவர்கள்லாம் தாழமிசைத்து ஓத பெருமாள் தச்சனி நன்கு சாதார கேட்டுக் கொள்ளுகிறார் இதுக்குத்தான் அத்தியன உற்சவம் பெரிய திருநாள் என்று பெயர் அதிலே பதினோராவது திருநாள் தான் வைகுண்ட ஏகாதசி அன்றைய தினம் வைகுண்ட வாசல் திறக்கும் பெருமாள் அந்த வாசல் வழியாக வெளியேறுகிறார் அந்த ஸ்வர்க்க வாசல் என்று பல கோவில்களையும் எழுதியும் வைத்துள்ளார்கள் நாம சாதாரணமாக சொல்லச்சேவே ஸ்வர்கவாசல் சொல்லுவோம் ஆனா அது தவறு இப்படி வேணா வச்சுங்கோ சொர்க்கவாசல் சொல்லலாம் ஆனா அந்த ஸ்வர்க்கிற சொல் மூன்றாவது உலகமான இந்திரப்பட்டணத்தை குறிக்காது நாம் இருக்கிறது பூமண்டலம் நமக்கு அடுத்த இருக்கிறது புவகா அதுக்கப்புறம் இருக்கிறது சுவகா இந்த மூணாவது லோகத்தை தான் ஸ்வர்கம் ஸ்வர்கம் என்று கொண்டாடுகிறோம் ரம்பை திலோத்தமை மேனகா ஊர்வசி இது முதலானவர்கள் எல்லாம் நாட்டியமாடிக்கொண்டிருப்பார்கள் கண் இணைக்க வேண்டியதே இல்லை சிக்க பேரானந்த அந்த இடத்தில் இருக்கும் வாஸ்தவன்தான் ஆனா அந்த ஸ்வர்க்கத்துக்கு போவது நமக்கு ஏற்புடையதே அல்ல ஒரு பாஷர நம்ம எல்லாருக்கும் தெரியும் மலபோல் மேனி பவளவாய் கமல அச்சுதா அமரரேரே ஆயரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவ பெருணும் வேண்டேன் அரங்கமான் அகருளானே தொண்டரடி புடியாழ்வாருடைய திருமாலேங்கிற பிரபந்தத்தில் இருக்கிற பாஷர் நாற்பத்தஞ்சே போஷரங்கள் தான் திருமாலை திருமாலை அறியாதார் திருமாலையே அறியாதார்னு சொல்லுவார்கள் திருமால்தான் விஷ்ணு அவனை தெரிஞ்சுக்கணும்னால் இந்த திருமலை நாற்பத்தஞ்சு போஷரன் தெரிஞ்சுக்கணும் அதுலதான் சொல்றார் பகவானுடைய நாமங்களை சொல்லுவதை விட்டுவிட்டு ஸ்வர்க்கத்தில் இன்பமே கிடைப்பதாக இருந்தாலும் எனக்கு அது வேண்டாம் இச்சுவை நாமங்களை சொல்லும் இச்சுவை அச்சுவை ஸ்வர்கத்திலே அனுபவிக்கும் அச்சுவை இச்சுவை தவிர போய் அச்சுவை பெரினும் வேண்டேன் இந்திரமாலும் அச்சுவையும் வேண்டேன் இந்திரலோகத்தில் ஆசை இல்லை ஸ்வர்க புரியில் ஆசை அச்சுவையும் வேண்டேன் அழ்வார் சொல்றார் அங்கே இந்திரலோகம் நாள் இந்திரலோகம் ஸ்வர்கலோகம்னு அர்த்தம் அணிக்கப்படாது என்ன சொல்றார்னா வைகுண்டமே கொடுப்பதாக இருந்தாலும் நாமங்களை சொல்லுவதை விட்டுவிட்டு வைகுண்டமே கிடைத்தாலும் வேண்டாம் அவன் நாமங்கள் அவ்வளவு தூரம் இனிக்கின்றன என்ன தொண்டரடி புடி ஆழ்வார் சாதிக்கிறார் நம்ம பெற்ற பகவானுடைய திருநாமம் அந்த நாமங்களேதான் விஷ்ணு சகசரநாமம் விஸ்வம் விஷ்ணு வகட்டாரா பூதபவ்ய பகத் பிரபு அத சொல்றத்தில் இருக்கிற இன்பம் ஸ்வர்க தான் கிடைக்குமா இல்ல அத காட்டிலும் உயர்ந்த வைகுந்தத்துல தான் கிடைக்குமா எதுக்கா சொல்ல வந்தேன்னா ஸ்வர்க்கத்துக்கு போனாலும் திரும்பி வந்துருவோம் பிரம்மாவனுடைய சத்தியலோகத்துக்கு போனாலும் திரும்பி வந்துடுவோம் அவாவா நம்ம ஒரு கேள்வி கேட்டுக்கணும் இந்த பிறவி எடுத்திருக்கமே இந்த பிறவியோட பிறவிகள் முடிஞ்சுடனும்னு ஆசையா அல்லது இனிமேலும் பிறந்து ஒரு நல்ல சௌக்கியமா சுகமா ஆடம்பரமா இருந்துட்டு போகணும்னு ஆசையா இந்த கேள்விய நீங்களே கேட்டுங்கா எழுதி வச்சுங்கோ மனசுல எழுதி வச்சுன்னா கூட போறோம் ஒன்னு புத்தகத்தை எழுத்து எழுதுணுங்கிறது இல்லையே என்னுடைய அப்செக்டிவ் என்ன வாழ்க்கையில நான் பிறவி எடுத்துட்டேன் இந்த பிறவியனுடைய பயன் யாது இந்த பிறவில நல்லா இருக்கணும் ஊருக்கு ஒத்துழைக்கணும் நாமே நேர்மையா இருக்கணும் உயர்ந்த பண்புகளை வளர்த்துக்கணும் சரி இந்த பிறவி முடியுமே அதற்கு பிற்பாடு என்ன செய்யணும் அடுத்த ஒண்ணு வேணுமா அல்லது பிறவியே நீங்கிய நிலையான வைகுண்டத்தை அடைய வேண்டுமா கேள்வி கேட்டு பதில முதல்ல வாங்கிக்கோ ஏன்னா அந்த பதில பொருத்து நடவடிக்கைகளே இருக்கும் ஒரு பிள்ளை பொண்ணு பதினொன்றாவது வந்தாச்சு உடனே கேள்வி மேற்கொண்டு என்ன படிக்கணும் என்ன ஆகணும் ரெசலர் ஆகணும்னு ஆசை ஆகணும் அதே போல அடுத்த பிறவி எடுக்கணும்னு அடுத்த பிறவி வேண்டாம் முக்தி வேணும் என்ற ஆசையா இந்த ரெண்டையும் முடிவு பண்ணிக்கணும் இந்த ரெண்டின் முடிவின்படிதான் நம்ம வாழ்க்கையை அமையப்போகிறது இப்ப ஒரு கேள்வி கேட்க போறார் பாருங்க முடிவோட தொடர்புடைய கேள்வி எழுபத்தி மூன்றாவது கேள்வி கேன ஸ்வர்கம் ந கச்சதி அடைவதில்லை ஸ்வர்கத்தை போட்டுங்கோ எதாலே முக்தி அடைவதில்லை ஏன் நான் முக்தி அடையாமல் தவிர்கிறேன் ஏன் தள்ளப்படுகிறேன் விரோதி எது பதில் சொல்றார் யுதிஷ்டரர் சங்காது ஸ்வர்க்கம் நக்சதி சங்காத் பற்றுதலால் ஸ்வர்கத்துக்கு செல்வதில்லை நாம பற்றுதலோட இருந்துட்டோம் அப்ப வைகுந்தம் முக்தி கிடைக்காது கேள்வி ஏனெனில் எதிர்ப்பு அறுத்து கொள்ள எல்லா ரிஷிகளும் சுருட்டுப்பட்டா எல்லா அறிஞர்களும் சுருட்டுப்பட்டா எல்லா பக்தர்களும் சொல்லட்டுப்பட்டா பற்று இல்லாமல் இரு நமக்கானா காரத்தால எழுந்து ரெண்டெழுத்து பானம் சாப்பிட்றதுல இருந்து பற்று அத ஒரு நாள் விட்டு நம்மால இருக்க முடியறது இல்லையே சாப்பிடணுமா சரியா டைமுக்கு சாப்பாகணும் டாக்டரை வேற டைமுக்கு தான் சாப்பிடணுங்கிறார் ஏன் ஆயுர்வேதத்திலையும் சரி கண்ணன் கீட்டையிலயும் சரி சரியா மிதமா சாப்பிடு மிதமா எக்ஸசைஸ் பண்ணு அதை உண்டு உண்டு எழுதி வச்சிருக்காள் இப்ப எந்த வேத சாஸ்திரமும் கல்யாணம் சொல்லல குடும்ப பொறுப்பை நீ தான் வகித்தாகணும் மனைவிக்கு வடமொழியில் பெயர் பரிக்கப்படுகிறாள் தாங்கப்படுகிறாள் ஆகையால் பாரியா அவன் சாப்பனார காப்பாற்றி தீர வேண்டும் என்னென்ன அளவுக்கு சாப்பனாரிடத்துல பற்றுதலோட பிள்ளை தொண்டு புரியணும்னு இருக்கே அப்ப பத்துதல் இல்லாமல் இருந்தா தான் முக்தின்னு ஒரு பக்கம் சொல்றார்கள் ஏன் முக்திக்கு போகாம தடங்கள் பற்றுதல் தடங்கள் என்று இங்கேயும் எழுதி வச்சுட்டு ஆனா மற்ற இடத்துல எல்லாம் அப்ப எல்லாருமே ரிஷிகளாய் எல்லாருமே பிரம்மச்சாரிகளாய் யாரும் கல்யாணம் அண்ணிக்கொள்ளாதவர்களாய் யாரும் சம்பாதிக்காதவர்களாய் யாரும் டெபாசிட்டே போடாதவர்களாய் என்ன சொல்லிருக்கணுமா அப்படி சொல்லலையே வித்யாதம் வினயா தியாதி பாத்திரத்தாம் பாத்திரத்வாது தனமா புனோதி தனா தர்மம் தத்த சுகம் எது புருஷார்த்தம் எது நாம் விரும்பும் பயன்கள் சொல்லச்சே அறம் பொருள் இன்பம் வீடு மற்ற மூணு சொல்லப்பட்டிருக்கே அறமும் சொல்லப்படுது இன்பம் பொருள் வீடு அப்ப பொருள் இருக்கு இன்பமும் இருக்கு இருக்குன்னாலே ஒரு பற்றுதல் ஒட்டி கொண்டுதான் இருக்கும் பற்றம் பற்றுதலோடு இருந்துட்டால் சொர்க்கம் கிட்டாது அப்ப எல்லாத்திலையும் பற்றுதலை அரித்தால் முக்தி அடையலாம் இது ரொம்ப சுலபமா இருக்கே பற்றறுத்துட்டா பற்றுறுத்துட்டானா இன்னைக்கு சன்னியாசிகளாலேயே அந்த மாதிரி இருக்க முடியுதுதான்னு தெரியல கிரகஸ்தர்கள் நாமெல்லாம் வெள்ள வேட்டி கடுத்து இருக்கோம் குடும்பத்தோடு இருக்கோம் உண்மையா சன்னியாசம் குடும்பத்தோடு இருந்தா கூட சன்னியாசிகளா இருக்கலாம் பதினெட்டாவது அத்தியாயத்தில் தியாகி என்று சொல்லும் போது எல்லாத்தையும் திறந்துட்டும் காஷாயம் கட்டியவர்களெல்லாம் சன்னியாசிகள் என்று கண்ணன் அந்த இடத்துல சொல்லவே இல்லை ஒன்னு ஞாபகம் நான் இப்போ எந்த ஒரு சன்னியாசியை பற்றியும் அவர்களுக்கு குறைனு அடி இந்த இடத்துல சொல்லவே வரல ஆனால் காஷாயம் கட்டியது மட்டும் சந்யாசத்துக்கு அடையாளம் இல்லை என்று சொல்ல வருகிறேன் வெள்ளை வேட்டியே கட்டின்றிருந்தாலும் வீட்டின்பத்திலே இருந்தாலும் இல்லறத்தில் இருந்தாலும் சன்னியாச வாழ்க்கை வாழலாம் நிறைய சந்யாசம் உடல் இன்பத்தை யார் தவிர்த்து விட்டானோ மனைவியை யார் துறந்து விட்டானோ அவன் மட்டும் சன்னியாசி என்று எங்குமே எழுதப்பட்டிருக்கவில்லை இருக்கலாம் அத துரிய என்னும் சிவைட்டவத்தில் ஜியர் சுவாமிகள் ரொம்ப உயற்சியாக கொண்டாடப்படுகிறார்கள் ஜீயர்கள் என்கிற பட்டம் நூல்ல பார்த்தால் சந்நியாசிகளுக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது சில இடத்தில் கிரகத்தர்கள் அதாவது இல்லறத்தில் இருக்கிறவர்களையும் அப்படித்தான் கூப்பிடுறார்கள் ஆஹ் தியாகங்கிறதோ சந்நியாசங்கிறதோ பச்சக்கத்தன்மை அந்த பச்சக்கத்தன்னை யாருக்கும் வரலாம் என்ன இப்ப இந்த பதில்லாம் சொல்லி இருக்கிறவர் யுதிஷ்டிரர் ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் யுதிஷ்டிரன் நாட்டுக்காக போராடுகிறான் அதற்காக பணையம் வைத்தவன் சூதாடி தோற்றவன் கைப்பிடித்த மனைவியை வைத்துட்டு தோற்றவன் நாளைக்கு அந்த ராஜ்யத்தாளாற்றவன் ஒரு மனைவியுற சொன்னீர்களே ஐந்து பேரும் ராஜ்யத்துக்காக போராடி இருக்கிறீர்களே அப்ப பச்சற்றதுன்னு சொல்றாருன்னா இந்த பச்சற்ற தன்மைங்கிறதுக்கு அர்த்தம் புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையான அர்த்தம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்மாழ்வார் அதை தெரிவிக்கிறார் இல்லதும் உள்ளதும் அல்ல கவனு அன்னலம் புலு பச்சே திருவாய்மொழியில் முதல் பத்து இரண்டாம் திருவாய் மொழி நீங்க புஸ்தகத்தை எடுத்து பாருங்க முச்சமும் வீடு செய்து வீடுடையானிட வீடு செய்தினே முச்சமும் வீடுமின் எல்லாத்தையும் உட்டுடுங்கோ வீடுமின் வீடு செய்து எல்லாவற்றையும் விட்ட உம்முயிர் வீடுடையானடை உம்முடைய ஆத்மா உம்மை உடல் இந்த இரண்டையும் கொண்டவனான சர்வேஸ்வரன் பகவான் அவன் திருவடிகளையே பச்சுங்கோள் அப்ப மத்தெல்லாத்திலையும் பச்சற்று அவன் திருவடிகளையே பச்சுவைங்கள் கண்ணன் கீதையில என்ன தெரிவிக்கிறார் அர்ஜுனா சண்டையே போடாதே காட்டுக்கு ஓடுபடு தவம் பண்ணு கைகாலம் மூடிண்டு உட்காந்துக்கோ சொல்லவே இல்லையே கண்ணன் கேட்டா அர்ஜுனன் அப்படி உட்காந்துக்கிறேன்னு சொல்றார் நான் ஞான யோகத்தை கடைப்பிடிச்சுக்கிறேன் நாம்பாட்டுக்கு காட்டுல இருந்துக்கிறேன் எதுக்கு இந்த சண்டை பூச்சில் ஒண்ணுமே வேண்டாம் ரகாங்கே விஜயம் கிருஷ்ணன் இந்த ராஜ்யமும் வேண்டாம் லாபமும் வேண்டாம் கொல்றதும் வேண்டாம் சண்டையும் வேண்டாம் ஏதும் வேண்டான்னா ஆனா அனைத்திலும் பற்று வேணும் செய் என்று கண்ணன் தூண்டுகிறார் ஆனா பற்றுவை என்றவர் சொல்லவில்லை உன்னுடைய கடமையாக செய் அதனுடைய பயனில் பற்று வைக்காதே ஒன்றை நாம் செய்கிறோமா அதனுடைய பயனில் நாம பற்று வைத்தால் அப்ப அந்த பயனை நாம அனுபவிச்சுத்தான் தீர ஒரு காரியத்தை பண்றோம் பண்ணும் போது அது வந்து புண்ணிய பாவங்களிலே பற்று வைத்தோ சுகது அனுபவிப்பதில் பற்று வைத்தோ இருந்தால் அப்ப மறுபடியும் சம்சாரத்தில் உடல வேண்டும் இந்த செயல் என்ன ஏற்பட போறதோ அதில் இருக்கிற பற்றை திறந்து விடுதல் அதைத்தான் முற்றவும் வீடுமின் பகவானை தவிர மத்தனையும் விட்டுவிடு குடும்பத்தை விட்டுவிட வேண்டுமா சொல்லுடல் ஆழ்வார் என ஆழ்வாரே தெரிவிக்கிறார் நல்ல பதத்தால் மனைவாழ்வர் கொண்டவண்டின் மக்களே நல்ல குடும்பத்தோடும் குழந்தைகளோடும் நன்னா வாழ்வீர்கள் என்னுடைய திருவாய்மொழி எட்டாம் பத்து பத்தாம் திருவாய் மொழியை சொல்லுங்கள் நன்னா சுகமா ஆனால் அதே ஆழ்வார் பற்ற விட்டு அர்த்தம் என்னன்னால் இறைப்பணியில் குடும்பத்தோட ஈடுபடும் குடும்பத்தை ஊட்டுடுவோன்னு அர்த்தம் அல்ல பகவான தவிர வேறொன்றில் இருக்கும் பற்ற விட்டு அனைவருமாக சேர்ந்து பகவானிடத்திலே ஈடுபட வேண்டும் செலுத்த வேணும் அதுதான் பற்றிருதல் உலக இன்பத்திலே பற்றிருக்க வேண்டும் மனைவியா அவ்வளவு சேர்ந்து பக்தியில் ஈடுபடுவோம் குழந்தைகளா சேர்ந்து பக்தியில் ஈடுபடுவோம் பேச்சுவார்த்தையா அதை பற்றியே பேசிக்கொள்வோம் ஆத்மாவை பத்தி பேசி கொள்வோம் உடல் இன்பத்துல நாட்டத்தை குறைத்து கொள்வோம் உலகத்துல பணம் மட்டும் சம்பாதிக்கிறது கூறி அல்ல பக்தி தான் நமக்கு கூறி மீளாக இன்பத்தை அடையறதுதான் கூறி மறுபடியும் பரவாமையதான் கூறி இப்படிங்கிறது அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே எய்மா இருந்துருக்கு வச்சுங்கோ அப்ப பச்சற்ற தன்மை தான் அது அவர்கள் குடும்பத்திலேயே வாழ்ந்துருக்கலாம் நன்னா கணவன் மனைவியா கூட இருந்துருக்கலாம் ஆனா வேலை கூட போயிட்டு இருப்பாளா ஏதோ தனக்கு வேண்டியத்துக்கு சம்பாதித்துக் கொண்டிருக்கிறவர்களா இருக்கும் இருந்தாலும் பற்றற்றவர்கள் ஏனெனில் அவா தங்க அப்செக்டிவ கரெக்டா புரிஞ்சு விட்டாளோ இல்லையா நம்ம என்ன பயன் எதற்காக இருக்கிறோம் பக்திக்காக பகவானுக்காக அப்ப மொத்த குடும்பமே சேர்த்து அதை நோக்கி செல்லுகிறது என்னால் மற்றதுலேருந்து விலகி கொண்டு போகும் அப்ப பச்சற்றத்தன்மைதான் இப்படி வச்சுங்களேன் மனைவியே விட்டுடுறது பச்சற்றத்தன்மை அல்ல கணவனையே விட்டுடுறது பச்சற்ற தன்மை அல்ல மனைவியும் சேர்ந்து மத்த எல்லாத்தையும் விட்டுடுறது குடும்பத்தவர்கள் சேர்ந்து மொத்தத்தை விட்டுடுறது தாயார் தகப்பனாருக்கு கைங்கரியம் பண்ணிண்டே மச்சத்தை விட்டு விடுவது என்றுதான் இந்த பச்சற்ற தன்மையை கொள்ள வேண்டும் அதனாலதான் இல்லதும் உள்ளதும் அல்ல கவனு மற்ற பற்றை அறுத்து விடு பெருமான பச்சு வைப்பாய் ஏன் மற்றதுல உட்டுணும்னு சொல்றார்கள் பெருமானோட ஒப்பிட்டு பார்க்கும் போது பக்தியோட ஒப்பிட்டு பார்க்கும் போது மற்றதை எளியது அதாவது அல்பம் அல்பம் தான் மிகத் அர்த்தம் இதோட ஒப்பிட்டு அது வசதி இல்லேன்னு தெரியும் இந்த மூணு கல்விக்கு நீங்களே பதில் சொல்லுங்க இப்போ பெருமாளை கராசர ஒரு பக்கம் வச்சுருங்கோ பக்தி இந்த பக்கம் வச்சுருங்கோ உலக இன்பத்தை இந்த பக்கம் வச்சிருங்கோ கண்டிப்பா இதோட கம்பேர் பண்ணச்சே இது மட்டும் தானே இதோட கம்பேர் பண்ணச்சே இது டெம்பரரி தானே அப்ப அஸ்திரம் பர்மனன்ட் இல்லையே நமக்கே தெரியும் அப்ப அல்பமா இருக்கு அஸ்திரமா எனக்கு ஏற்புடையது அல்ல நான் யாருக்கு குழந்தையோ அவருக்கு தகுந்த நான் நடந்துக்கணும் நான் யாரிடத்துல வேலை பார்க்கறேனோ அவருக்கு உண்மையா உழைக்கணும் பகவானாலே நான் கிரியேட் பண்ணப்பட்டுட்டேன் பெருமாள் எனக்கு படைப்பாளி அப்ப அவருக்கு உண்மையா நடந்துக்கணுமா இல்ல அவரை விட்டுட்டு உலக இன்பத்துக்கு நான் உண்மையா நடந்துக்கணுமா அப்ப நம் ஸ்வரூபத்துக்கு ஏற்புடையதல்ல அப்பிராப்தம் ஆகையால் இதெல்லாம் அல்பம் ரொம்ப சின்னதுன்னு விட்டுடணும் அச்சம் டெம்பரரினு விட்டுடணும் நமக்கு ஏற்புடையதே இந்த மூணு விஷயத்தை ஆராய்ந்து தெரிஞ்சு இந்த மூணும் பெருமானிடத்தே அப்ப அவர் எப்படி இருப்பார் அல்பமா மிக உயர்ந்தவரா ஆச்சிரமல்லா இருப்பர் எனக்கு ஏற்புடையது அல்ல என்பதில்லை ஏற்றவர் ஆகையாலே மற்றவர்களே பச்சை அறுத்து ஈஸ்வரனிடத்திலே பற்றுக் கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால் சங்கம் தொலையும் சங்கம் தொலைந்தால் முக்தி கிட்டும் இந்த கல்விக்கு பதில் மேலும் பார்ப்போம் நமஸ்காரம் இந்த யக்ஷபிரஷ்னம் ஆடியோ ப்ராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேணுகுடி கிருஷ்ணன் சுவாமி In the audio என்ற எ ம ஒரு வாட்ஸ் மெசேஜ் அனுப்பவும் தினந்தோறும் இந்த audio பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்